ஹதீஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சகலுவின் சாதவலியல்லாக கூறியதாவது எங்களில் ஒரு பெண்மணி இருந்தார் அவர் தமது விளை நிலத்தில் வாய்க்கால் ஒரு வகை கீரை செடியை பயிரிடுவார் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் வேறுடன் அந்த செடியை பிடுங்கி வந்து அதை ஒரு பாத்திரத்தில் போடுவார் பிறகு அதன் மீது கோதுமையில் ஒரு கைப்பிடி அளவு போட்டு அரைப்பார் அந்த கீரை செடியின் தண்டு பகுதிதான் அந்த உணவுக்கே மாமிசம் போல் அமையும் நாங்கள் ஜும்மா தொழுது விட்டு திரும்பி அவருக்கு செலாம் கூறுவோம் அவர் எங்களுக்கு உணவு படைப்பார் அதை நாங்கள் விழுங்குவோம் அவரது இந்த உணவுக்காக நாங்கள் ஜும்மா நாளை விரும்புவோம்